வணக்கம் நேய்திலி நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் இன்று மே மாதம் முதல் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி முன்னூத்தி ஆண்டு ஸ்காட்லாந்தை தனி நாடாக இங்கிலாந்து அங்கீகரித்தது ஸ்காட்லாந்து விடுதலை போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்து இணைக்கப்பட்டு கிரேட் பிரிட்டன் என்ற ஒரு பெரிய நாடு உருவாகியது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு உலகின் முதலாவது அதிகாரப்பூர்வமாக கடிதங்களில் ஒட்டக்கூடிய தபால் தலையான பென்னி பிளாக் பிரிட்டனில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு உலகின் இரண்டாவது ஆசிய கண்டத்தில் முதலாவதுமான அதிநவீன போலீஸ் படைப்பிரிவு ஹாங்காங்கில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் எட்டு மணி நேர வேலை நாளை அறிவிக்க வேண்டி வேலை நிறுத்தம் இந்த நாள் பின்னர் மே தினம் எனவும் தொழிலாளர் தினம் எனவும் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் யூட்டா மாநிலத்தின் ஸ்காக்ட் என்ற இடத்தில் இடம்பெற்ற சுரங்க விபத்தில் 200 பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆர் எம் என்ற கப்பல் தனது இருநூற்றி மற்றும் கடைசி பயணத்தை நியூயார்க் நகரிலிருந்து தொடங்கியது இது புறப்பட்ட ஆறாவது நாள் அயர்லாந்து கரைக்கருகில் மூழ்கியதில் ஆயிரத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீனாவில் அனைத்து சீன தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இதுவே இன்று நூற்றி மில்லியன் உறுப்பினர்களுடன் உள்ள உலகின் மிகப்பெரிய தொழிற்சங்கம் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நியூயார்க் நகரில் எம்பையர் ஸ்டேட் கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொரிய மக்கள் ஜனநாயக குடியரசு அமைக்கப்பட்டது அதாவது வடகொரியா நாடு உருவாக்கப்பட்டது கிம் உல் ஜூங் அதன் முதலாவது அதிபரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இளம் பிள்ளைவாத நோய் தடுப்பு மருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவில் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கியூபாவை சோசியலிச நாடாகவும் தேர்தல் முறையை ஒழித்தும் அதன் பிரதமர் பிடல் காஸ்ட்ரோ அவர்கள் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த நவோமி யுமூரா என்பவர் தன்னந்தனியாக வடதுருவத்தை அடைந்த முதல் மனிதர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கை ஜனாதிபதி ஆர் பிரேமதாசா அவர்கள் மேதின பேரணியில் வைத்து மனித குண்டு தாக்குதலின் மூலம் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சைப்ரஸ் செக் குடியரசு எஸ்டோனியா ஹங்கேரி லாத்வியா லித்வேனியா மால்டா போலந்து ஸ்லோவக்கியா ஸ்லோவேனியா ஆகிய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்தன இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு புளூட்டோ கிரகத்தின் பெயர் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி சுந்தரையா இந்திய விடுதலை போராட்ட வீரர் மார்க்சிய கட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மன்னா டே இந்தி திரைப்பட பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கார்டன் கிரீனிச் மேற்கிந்திய தீவுகளின் கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு அஜித் குமார் தமிழ் திரைப்பட நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜி என் பாலசுப்ரமணியம் கர்நாடக இசை பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரணசிங்க பிரேமதாசர் இலங்கை அதிபர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அலெக்ஸ் திரைப்பட நடிகர் மற்றும் மேஜிக் நிபுணர் இவர் இந்நாளின் சிறப்புகள் மே தினம் உலக தொழிலாளர் தினம் இத்தாலி நாட்டில் தேசிய நாள் செக் குடியரசு தேசிய காதல் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே